கீழ தஞ்சை செங்கொடி இயக்கத்தின் முகவரி உ வாசுகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டிசம்பர் இருபத்தைந்து உரிமை கேட்ட மற்றும் விவசாய தொழிலாளிகளின் மீது ஏற்றிய செங்கொடியை இறக்க மருத்துவர்கள் மீது கீழ வெண்மணியில் ஒரு பக்கம் கிசான் போலீஸின் குண்டுகள் பாய்ந்தன மறுபக்கம் ஆண்டைகளின் குண்டர்களால் நாற்பத்தி உயிர்கள் கொளுத்தப்பட்டன ரவுடிகளும் காவல்துறையும் அரசும் சட்டமும் மிராசுகளின் கன்சாட்டையில் கோர தாண்டவம் ஆடி முடித்தன வாழ்வியலின் அனைத்து அம்சங்களும் கட்டுப்பாட்டுக்குள் கீழத்தஞ்சையில் அனைத்து அதிகாரங்களையும் பல்லாயிரக்கணக்கான வேலைநிலங்களையும் செல்வங்களையும் வளங்களையும் வைத்திருந்த பண்ணைகளின் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைகளாயிருந்த உழைப்பாளிகளின் கதி படுமோசமாக இருந்தது நாள் வேலை செய்தால் கூலிவரும் அரைமரக்கால் நெல் மொத்தத்தில் குடும்பத்தின் மாத வருமானம் ரூபாய் நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுவது மட்டுமே கூலியை மட்டும் பண்ணைகள் நிர்ணயிக்கவில்லை அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலையே நிர்ணயித்தனர் என்ன உண்ண வேண்டும் என்ன உடுக்க வேண்டும் எப்படி உடுக்க வேண்டும் எங்கு வசிக்க வேண்டும் பண்ணையின் எதிரில் எங்கு நிற்க வேண்டும் எப்படி நிற்க வேண்டும் என வாழ்வின் அனைத்து அம்சங்களும் கட்டுப்படுத்தப்பட்டன மண்கலையங்களுக்கு மட்டுமே அனுமதி பெண்களை பாலியல் வல்லுணர்வு செய்வது பண்ணைகளின் உரிமை கொடுமைகளிலிருந்து தப்பிக்க முடியாது தப்பிக்க நினைத்தாலே சவுக்கடியும் சாணிப்பாலும்தான் ஆபாச வசவுகளும் அடிமை வாழ்வும் நிதம் நிதம் விதிக்கப்பட்டவையாக இருந்தன மொத்தத்தில் குத்தகை விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பண்ணைகளின் கையில் உழைப்பு சுரண்டலுக்கு மட்டும் ஆளாகவில்லை சமூக ஒடுக்குமுறையும் பண்பாட்டு ஒடுக்குமுறையும் சேர்ந்து நடந்தன பொருளாதார சுரண்டலும் சமூக ஒடுக்குமுறை அல்லது கட்டுப்பாடும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை பண்ணையார்களுக்கு இருந்த நிலத்தின் மீதான உரிமை அதன் உற்பத்தி மீதான கட்டுப்பாடு மற்றும் அதிகாரம் கூலிகளின் வாழ்க்கை மீது ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தையும் அளித்தது இதற்கு எதிரான போராட்ட அலையின் உச்சகட்டம்தான் கீழ வெண்மணியின் படுகொலைகள் இதுதான் அரசு வெண்மணி கொடுமை நடந்தது முடியரசில் இல்லை குடியரசில்தான் சர்வாதிகாரத்தில் இல்லை ஜனநாயகத்தில்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் காவல்துறையும் சட்டமும் நீதித்துறையும் இருந்தும் இக்கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தன ஏனெனில் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய அரசு அனைவருக்கும் மேலானது நடுநிலையானது என்பது கற்பிதமே மார்க்ஸ் எங்கெல்ஸ் லெனின் அனைவருமே அரசு குறித்த கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் மன்னராட்சியில் மட்டுமல்ல ஜனநாயக அமைப்பிலும்கூட அரசு ஒரு வர்க்கத்தை மற்றொரு வர்க்கம் ஒடுக்குவதற்கான கருவிதான் என்கிறார் எங்கெல்ஸ் முதலாளித்துவ அரசு தொழிலாளி வர்க்கத்தை நசுக்குவதற்கான கருவி என்கிறார் மார்க்ஸ் அரசும் புரட்சியும் என்ற நூலில் லெனின் சமரசம் காண முடியாத வர்க்க முடன்பாடுகளின் பிரதிபலிப்பும் விளைபொருளும் அரசு என்கிறார் வெண்மணி கொடுமைகளின் போதும் முன்னும் பின்னும் அரசு எந்திரம் இதைத்தான் ஒளிவுமறைவு இன்றி பட்டவர்த்தனமாக செய்தது ஊடகங்களும் விதிவிலக்காக இல்லை சுதந்திர ஊடகங்களும் வர்க்கப்பிடிப்புக்குள்தான் வெண்மணியில் அதிகார வர்க்கத்தை கோர நர்த்தனத்தை பிரதான பத்திரிகைகள் விவசாயிகளுக்கிடையே நடந்த கலவரமாகவே செய்தியாக்கின இவர்கள் கூலி உயர்வு கேட்டதால் மிராசுதாரர்கள் தங்களின் சட்ட உரிமையின்படி வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்ததாகவும் அவர்களுக்கும் உள்ளூர் கூலி ஆட்களுக்கும் இடையே நடந்த கலவரத்தின் விளைவுதான் இது என்பதாகவும் எழுதப்பட்டது அரசியல் ரீதியாக பண்ணையார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாகவும் பிறகு கதர் சட்டையணிந்த காங்கிரஸ்காரர்களாகவும் நீதிக்கட்சியின் ஆதரவாளர்களாகவும் திமுக ஆளும் கட்சியானதற்கு பிறகு அவர்களுடன் சமரசம் செய்து கொண்டவர்களாகவும் இருந்தனர் நில குவியலும் சாதிய கட்டுமானமும் ஆட்சிகள் மாறினாலும் இறுக்கமாகவே தொடர்ந்தன பண்பாட்டு ரீதியான ஒடுக்குமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தோழர் எழுதிய தஞ்சையில் நடப்பதென்ன என்கிற நூல் ஒடுக்குமுறையின் முழு பரிமாணங்களையும் விளக்குகிறது பண்ணையாட்கள் பெரும்பாலும் தலித் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது ஜாதிய பரிமாணத்தையும் முன்னிறுத்துகிறது அவர்கள் கொத்தடிமைகள் போலவே நடத்தப்பட்டார்கள் அடிமையின் அனைத்து நடவடிக்கைகளும் அடிமை உரிமையாளர் போடும் கோடுகளுக்குள் இந்த இடத்தில் மனுவின் அநீதி கோட்பாடுகளை சற்றும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் சூத்திரர்களுக்கு கல்வி கூடாது சொத்து கூடாது, ஆயுதம் வைத்து கூடாது அவர்ணர்கள் அதாவது வருணங்களுக்கு வெளியே இருப்பவர்கள் உடைந்த மண்கலங்களையும் பிணங்களின் வஸ்திரங்களையுமே பயன்படுத்த வேண்டும் மற்றவர்கள் உதறிவிடும் சோற்று பருக்கைகளையே இவர்கள் உணவாகும் போன்ற விதிகளின் சாரம்சத்தை கீழத்தஞ்சையில் உணர முடிந்தது அடிமை சமூகத்தில் அடிமைகள் மீதான உளவியல் மற்றும் பண்பாட்டு ரீதியான கட்டுப்பாடு சட்டப்பூர்வமானது அதற்கான விதிமுறைகள் நிலவின உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஸ்லேவ் கோட் எனப்படும் லூசியானா அடிமை கோட்பாடு கீழ்கண்ட விதிகளை வகுத்தது அடிமையின் உரிமையாளர் மற்றும் அவர் குடும்பத்துக்கு முழுமையாக அடிபணிய வேண்டும் அவர்கள் சொல்லும் வேலைகளை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் அடிமைக்கு எதுவுமே சொந்தமாக இருக்க முடியாது உரிமையாளரின் அனுமதியின்றி அவரது தோட்டத்திலிருந்து அல்லது பண்ணையிலிருந்து வெளியேற முடியாது அடிமைக்கு யாராவது கல்வி கொடுத்தால் கற்றுக் கொடுப்பவருக்கு தண்டனை உண்டு ஒரு சின்ன மீறல் இருந்தாலும் கடும் சவுக்கடி கிடைக்கும் கீழத்தஞ்சை கொடுமைகளை இதனுடன் பொருத்தி பார்த்தால் மிகச் சரியாக பொருந்துகிறது அமெரிக்காவின் லூசியானாவில் நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன் அமலிலிருந்த மனித உரிமை மீறல்களை போன்ற நிலை தமிழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கீழத்தஞ்சையில் நிலவியது நவீன மனுநீதி பண்ணையாட்களின் குழந்தைகளுக்கு கல்வி அறவே அனுமதிக்கப்படாத ஒன்று ஏனெனில் அவர்கள் பண்ணையாளர்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் ஆறு வயதான சிறுவர்கள் மாடுமைய்க்க வேண்டும் பத்து வயதானால் மாட்டு தொழுவத்தில் சாணி வேண்டும் பதினைந்து வயதில் மாட்டு ஓட்டும் வேலை பதினெட்டு வயதில் அப்பா அம்மாவைப் போல் கொத்தடிமை சிறுமிகள் ஆடு மாடுகளுக்கு இலைதலை பறிக்க வேண்டும் சமைக்க சாப்பிட்ட மண் சட்டிதான் உடையை எடுத்து கொண்டால் ஆண்கள் ஒரு துண்டு கட்டி கொள்ளலாம் என்றாலும் பொதுவாக கோவணம் உடுத்தும் நிலைதான் பெண்கள் புடவை முட்டியோடுதான் நிற்க வேண்டும் யாரும் செருப்பு போடக்கூடாது பொது கிணறுகளில் தண்ணீர் எடுக்க முடியாது இவர்கள் வசிக்கும் பகுதிகளில் கிணறும் இருக்காது பண்ணை வீட்டின் கொள்ளைப்புறம் நின்று இரு கை ஏந்தி மீந்த சோற்றை வாங்கிக் வேண்டும் பண்ணையாருக்கு தொலைவில் நின்றுதான் பேச வேண்டும் அவர் அருகில் வந்தால் மண்டியிட்டு கைகூப்பி இருக்க வேண்டும் காலை நான்கு மணியிலிருந்து மாலை சூரியன் மறையும் வரை வேலை செய்ய வேண்டும் விடுமுறை என்பதெல்லாம் அகராதியில் இல்லாத சொல் பழைய சோறும் சுடுகஞ்சியும்தான் உணவாகக் கிடைக்கும் திருமணம் செய்து கொள்ளவும் மிராசுதாரரின் அனுமதி வேண்டும் இறந்தவர்களை புதைப்பதற்கும் அனுமதி வேண்டும் குழந்தை பிறந்தவுடன் தகவல் கட்டாயம் சொல்லியாக வேண்டும் பண்ணை ஆட்களின் வீட்டை சார்ந்த பெண்களின் உடலின் மீதும் மிராசுதாரருக்கு அதிகாரம் உண்டு இவற்றில் எதை மறுத்தாலும் சவுக்கடியும் சாணிப்பாலும்தான் விடிய விடிய மரத்தில் கட்டி வைத்து அடிப்பதற்கு தண்டம் என்று பெயர் ஊசி முனையளவு கூட நிலம் சொந்தமாக இருக்கக்கூடாது மிராசுதாரின் இடத்தில் சிறு குடிசை போட்டு வாழ வேண்டும் கொடுமை பொறுக்க முடியாமல் மலேசியா சிங்கப்பூருக்கு வேலை தேடி போகலாம் என்று எண்ணுபவர்களை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து பிடித்து உதைத்து இழுத்து வர ஆட்கள் உண்டு ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கு வேலை செய்ய மாறிப்போக கூடாது அதாவது கூலி உழைப்பை விருப்பம் போல் விற்பதற்கு கூட உரிமை கிடையாது பண்ணையாளர்களின் அதிகார கட்டமைப்பில் கூலி தொழிலாளர்கள் அடிமைகளாகவே இருந்தனர் எனவே அடிமை கலாச்சாரமே எதிர்பார்க்கப்பட்டது போதிக்கவும் பட்டது அடிமைகளின் உயிரும் உடலும் ஆண்டைகளுக்கு சொந்தம் பணிய மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டனர் தமிழகத்தின் வேறு பல இடங்களில் இருந்த நிலையை விட கீழத்தஞ்சையில் கடுமையாக இருந்தது நவீன இந்தியாவில் வெறும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கீழத்தஞ்சையில் இதுதான் நிலை மார்க்சிய சிந்தனையாளர் கிராம்சி ஆளும் வர்க்கம் உழைப்பாளி வர்க்கங்களை ஒடுக்குமுறையால் மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை ஒரு இராணுவ வீரர் துப்பாக்கி ஏந்தி நின்றால் அது வெளிப்படையான கட்டுப்பாடு ஆனால் கலாச்சாரம் நமக்குள்ளேயே குடியிருக்கிறது அதனை கட்டுப்படுத்துவது கண்ணுக்கு தெரியாது இதுதான் அதன் பலம் என்கிறார் ஆளும் வர்க்கம் சித்தாந்த ரீதியாக மற்ற வர்க்கங்கள் அதற்கு கீழானவர்கள் என்பதை ஏற்க வைக்கிறது என்று விளக்குகிறார் பண்ணை அடிமைகளாக இருந்த விவசாய தொழிலாளிகள் தாம் அடிமைப்பட்டு கிடப்பதையும் தம் வாழ்வின் சகல அம்சங்களை ஆண்டைகள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதையும் இயற்கையானது தங்களுக்கு விதிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டனர் ஒருபுறம் கடும் அடக்குமுறை இருந்தாலும் மறுபுறம் மிராசுதார்கள் பொருளாதாரத்திலும் ஜாதியிலும் மேலானவர்கள் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்ற கருத்தியல் வலுவாக நிலை கொண்டிருந்தது இவ்வாறான சமூக கட்டுப்பாட்டின் மூலம் உழைப்புச் சுரண்டல் தங்குதடையின்றி நடந்தது ஆளும் வர்க்க சிந்தனைகள் பொது புத்தி என்ற பெயரில் ஒட்டுமொத்த சமூகத்தின் சிந்தனைகளாவது சமூக கட்டுப்பாட்டின் ஓர் அம்சமே கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவின்படி தோழர் சீனிவாச ராவ் கீழ்தஞ்சை வந்தார் கூலி உயர்வு மட்டுமல்ல உழைப்பாளிகளை மனிதர்களாகவும் நடத்த வேண்டும் என்பதும் செங்குடி இயக்கத்தின் அழுத்தமான கோரிக்கையாக இருந்தது ஏண்டி என்றால் ஏண்டா என்று கேள் அடித்தால் திருப்பி அடி பண்ணையாளர்களின் கூலிப்படை வந்தால் அவர்களை நீங்கள் மரத்தில் கட்டி வையுங்கள் என்ற பிஎஸ்ஆரின் ஆவேசமான வார்த்தைகள் அடிமைப்பட்டு கிடந்தவர்களுக்கு உத்வேகத்தை அளித்தன துண்டை தோளில் போடு வேட்டி கட்டு என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் முழக்கங்களும் கிசான் சபையிலிருந்து வந்தன ஆண்டை அடிமை என்பது இல்லை அவர்களும் மனிதர்கள்தான் நாமும் மனிதர்கள்தான் என்ற சமத்துவ சிந்தனைகள் போதிக்கப்பட்டன தொடர்ந்து நடந்த போராட்டங்கள் எண்ணற்ற தியாகங்களின் மூலமே பண்ணை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது வெண்மணி தியாகம் இதற்கு சிகரம் வைத்தாற்போல் அமைந்தது வேலை பார்க்க வெவ்வேறு இடங்களுக்கு போகலாம் என்பது கூட போராட்டங்களுக்கு பிறகே கிடைத்த உரிமையாக இருந்தது வெண்மணிக்கு பிறகு அமைக்கப்பட்ட கணபதியா பிள்ளை கமிஷன் குறைந்தபட்ச கூலி வீட்டுமனை கொடுப்பது உள்ளிட்ட சில மாற்றங்களை பரிந்துரைத்தது இந்த மாற்றங்களுக்கு பின்பே கிசான் சபா கொடுத்த துணிச்சலும் சேர்ந்து துண்டு போனது வேட்டியும் புடவையும் கணுக்காலை தொட்டன பள்ளிக்கூடம் போக முடிந்தது சொந்த வீட்டில் குடியிருக்க முடிந்தது சுடுசோறு சாப்பிட முடிந்தது செருப்பு அணிய முடிந்தது மொத்தத்தில் திணிக்கப்பட்ட பண்பாட்டு ஒடுக்குமுறையை தளர்த்த முடிந்தது அதிகார மேலாதிக்கத்தில் விரிசல் ஏற்படுத்தி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சற்றே கிடைத்தால் அது வாழ்வியலின் இதர அம்சங்களிலும் மாற்றம் காண்பதற்கான கலச்சூழலை ஏற்படுத்தும் என்பது கீழத்தஞ்சையில் நிரூபணமாயிற்று அதில் செங்கொடி இயக்கத்தின் பங்களிப்பு உன்னதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சுரண்டலுக்கும் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிக் கொண்டிருந்த மக்களை திரட்ட களமிறங்கிய மனலூர் மணியம்மா பிராமணிய ஆணாதிக்க கருத்தியலுக்கு சவால் விடு வகையில் முடிவெட்டி ஆணின் உடையை அணிந்து சைக்கிள் ஓட்டி மக்களை அணிதிரட்டினார் பெண்ணென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதுவும் உயர்ஜாதி பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பண்பாட்டு மேலாதிக்கத்தை தூக்கி எறிந்தார் ரஷ்ய புரட்சியின் அனுபவம் அடித்தளம் மேல்கட்டுமானம் என்ற மார்க்சிய தத்துவத்தின் முக்கிய கோட்பாட்டை கவனித்தோமானால் உற்பத்தி சக்திகளும் உற்பத்தி உறவுகளும் சமூகத்தின் அடித்தளமாகவும் பண்பாடு சித்தாந்தம் கல்வி மதம் ஊடகம் குடும்பம் அரசு கட்டமைப்பு அரசு எந்திரங்கள் போன்றவை மேல்கட்டுமானவும் இருக்கின்றன மேல்கட்டுமானம் என்பது அடித்தளத்தை நியாயப்படுத்துவதாக அன்றைய உற்பத்தி உறவும் சொத்துறவும் இயல்பானது என்பதாக அடித்தளத்தை கட்டுப்படுத்தும் ஆளும் வர்க்கத்தின் நலன்களை பிரதிபலிப்பதாகவே மேல்கட்டுமானம் இருக்கும் அடித்தளம் மாறும்போது அந்த மாற்றமானது மேல்கட்டுமானத்தில் அதற்கேற்றாற்போல மாற்றம் வருவதற்கு வழிவகுக்கும் இப்படி கூறுவதை அடித்தளத்தின் மாற்றம் மட்டுமே மேல்கட்டுமானத்தின் மாற்றத்தை முடிவு செய்யும் இரண்டுக்கும் இடையிலான உறவு ஒருவழிப்பாதை என்ற முறையில் புரிந்து கொள்ளக்கூடாது இத்தகைய புரிதல் எந்திரகதியானது அடித்தளமானது மேல்கட்டுமானத்தின் மீது செலுத்தும் செல்வாக்கு பிரதானமானது அதே சமயம் மேல் கட்டுமானம் அதில் ஏற்படும் மாற்றம் அடித்தளத்தின் மீதும் செல்வாக்கு செலுத்தும் எனவேதான் பொருளாதார துறையில் மட்டுமல்லாமல் கருத்தியல் பண்பாட்டு சித்தாந்த தலங்களில் கம்யூனிஸ்டுகளின் பணி கூர்மையாக வேண்டும் உதாரணமாக ரஷ்ய புரட்சிக்கு பின்னர் பெண்களின் நிலையும் அவர்கள் குறித்த பிற்போக்கு பண்பாட்டு விழுமியங்களும் தானியங்கியாக மாறவில்லை சமூகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பொருளாதார அடித்தளம் மாற்றப்பட்ட பின்னும் மேல்கட்டுமானமாக இருந்த அணாதிக்க கருத்திகள் உள்ளிட்ட பண்பாட்டு விளிமியங்கள் அவ்வளவு சுலபமாக மாறிவிடவில்லை தோலர் லெனின் அவர்கள் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டமிட்ட பிரச்சாரம் பெண்களை பொதுவெளிக்கு அரசியலுக்கு கொண்டு முயற்சி பாலின சமத்துவ சட்டங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான போராட்டம் போன்றவற்றின் மூலமாகவே மாற்றம் வந்தது புரட்சிக்கு பின் சமூக நலத்துறையின் மக்கள் கமிஷனராக நியமிக்கப்பட்ட அலெக்சாண்ட்ரா கொழந்தாய் மாற்றங்கள் கொண்டு முக்கிய பங்கு வகித்தார் பெண்களை பொதுவெளிக்கு கொண்டு பிரச்சாரம் செய்ய ஒரு தனி பிரிவே ஏற்படுத்தப்பட்டது கொழந்தாய் இனேசா அர்மான் குருப்ஸ்கயா ஆகியோர் இதற்கு பொறுப்பேற்றனர் முதலாளித்துவத்துக்கு முந்தைய கட்ட சமூகத்தின் மிச்ச சொச்சங்களை துடைத்தறிந்து சோசியலிச மாண்புகளை எடுத்துச் சொல்லும் புரட்சிகர மாற்றத்தின் முகவர்களாக பெண்கள் பார்க்கப்பட்டனர் குறிப்பாக மத்திய ஆசிய பகுதியில் ஆணாதிக்க ஒடுக்குமுறையால் அதிகம் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு கல்வி கொடுத்து சமத்துவ பண்பாட்டை உள்ளார்ந்த உணர்வாக மாற்ற முயற்சித்த போது மத்திய ஆசிய பகுதியில் பல எதிர்ப்புகள் எழுந்தன அவற்றையெல்லாம் தாண்டித்தான் பண்பாட்டுத் துறையில் மாற்றங்கள் வந்தன மார்க்சிய சிந்தனையாளர் கிராம்சி ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பராமரிக்க வேண்டுமென்றால் புதிய உணர்வு நிலையையும் உருவாக்க வேண்டும் என்றார் இந்த புரிதலுடன் தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டத்தில் மக்கள் ஜனநாயக அரசின் ஒரு முக்கிய கடமையாக ஜனநாயக மதசார்பற்ற கண்ணோட்டம் கொண்ட ஒரு புதிய முற்போக்கு மக்கள் கலாச்சாரத்தை உருவாக்கும் வகையில் மக்களின் ஆற்றலும் திறனும் வளர்த்தெடுக்கப்படும் என்று குறிப்பிட பட்டுள்ளது வெண்மணி படுகொலைகள் தமிழ் இலக்கிய துறையில் ஓர் அதிர்வலையை ஏற்படுத்தின வெண்மணி குறித்தும் அதை ஒட்டியும் ஏராளமான கவிதைகள் படைப்புகள் உருவாக்கப்பட்டன திரைப்படங்கள் வெளிவந்தன புதிய படைப்பாளிகள் உருவாயினர் மொத்தத்தில் தலித் மக்களின் அரசியல் சமூக பண்பாட்டு உரிமைகளும் கூலி தமிழகத்தின் இதர மாவட்டங்களை விட ஒப்பீட்டளவில் தஞ்சை நாகை திருவாரூரில் மேம்பட்டதாக இருப்பது அது கம்யூனிஸ்டுகளின் தலைமையிலான போராட்டங்களின் விளைபொருளே பொருளாதார சுரண்டலை எதிர்த்து மட்டுமல்ல பண்பாட்டு ஒடுக்குமுறையை எதிர்த்தும் நடந்த போராட்டங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்